வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனித வாழ்க்கையில கோபம் கொள்ளக்கூடியவர்களிடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏன் கோபம் கொள்ள கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஏன் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னா கோபம் நம்மை அழித்துவிடும் நம் சுற்றத்தாறை அழித்து விடும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் கோபம் எரிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஆனாலும் கூட நம்மிடையே இருப்பவர்கள் பலரும் கோபப்படுகிறார்கள் என்றால் உடனடியாக உணர்ச்சி வையப்படுவது ஏதாவது ஒரு காரியத்தை எதிராகவோ அல்லது அவர் கருத்திற்கு எதிராகவோ நாம் கொண்டு வந்தால் உடனடியாக உணர்ச்சி வையப்பட்டு அந்த அந்த உணர்ச்சி வயப்படுதல் என்பது கோபமாக வெளிப்படுகிறது அந்த கோபத்திலே அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ஒருபொழுதும் சரியாக இருப்பதில்லை ஏனென்றால் நாம் கோபத்திலே ஒரு முடிவினை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவில் நம் சார்ந்த சுயநலம் இருக்கும் அல்லது அந்த உணர்ச்சி வைப்பட்டு எடுக்கும் பொழுது நமக்கான சாதகமான முடிவு வருமாறு தான் அந்த கோபத்தில் எடுக்கூடிய முடிவுகள் இருக்கும் அதனால் அதனுடைய விளைவும் நம் சார்ந்தே இருக்கும் நிச்சயமாக சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி அதனுடைய விளைவை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அதே கோபம் இல்லாத ஒருவர் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு முடிவினை எடுக்கிறார் அப்படின்னா அந்த முடிவை எடுக்கக்கூடியவர் உண்மையிலேயே பல முறை சிந்தித்து கடந்து ஒரு முடிவினை எடுப்பார் அத்தகைய முடிவு என்பது தெளிவாக இருக்கும் அந்த முடிவு சொல்லக்கூடியது அல்லது அந்த முடிவு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் மிக தெளிவாக இருக்கும் எந்த குழப்பங்களும் அங்கு ஏற்படாது ஏன் ஏற்படாது அப்படின்னா அந்த முடிவிலே ஒரு தெளிவு இருக்கிறது அந்த முடிவிலே ஒரு பொறுமை இருக்கிறது ஆகினால் அந்த முடிவு ஏற்படுத்தக்கூடிய விளைவும் அதே தெளிவையும் அதே போன்ற ஒரு நீண்டகால நன்மையும் ஏற்படுத்துகிறது ஆகினால் நாம் கோபம் கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது கோபத்திலே இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் முடிவெடுக்க கூடாது அவ்வாறு முடிவெடுத்தால் நிச்சயமாக அது நமக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்பணும் என்றால் வள்ளுவர் சொல்லும் பொழுது ஒருவர் உயிரோடு இருந்தாலும் கோபப்பட்டால் அவர் இருந்தவருக்கு சமம்னு சொல்றார் அதே நேரத்தில் காத்து பொறுமையாக இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் இறப்பவரே ஆயினும் இந்த பூமியில வாழக்கூடியவர் அல்லது இந்த பூமியில இருந்தாலும் எல்லாவற்றையும் துறந்து ஞானிக்கு சமமானவர் அப்படின்னு சொல்றார் ஆகையால் நாமும் இந்த கோபத்தினை அகற்றிவிட்டால் இந்த கோபத்தை விட்டுவிட்டால் விட்டால் நிச்சயமாக நாமும் ஞானிகளுக்கு சமமானவர்கள் நாம் இறந்தாலும் கூட இந்த பூமியிலே இருப்பவர்களுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறத மெய்ப்பிக்க முடியும் இன்றைக்கே இப்பொழுதே அந்த கோபத்தினை கைவிட்டு விட்டு பொறுமையை அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை மீண்டும் குரல் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி